வணக்கம் மார்ச் 24- நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உதான் திட்டத்தின் கீழ் கடல் விமானங்களை பயன்படுத்தவிருக்கும் இந்தியாவின் முதல் தீவு அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இரண்டு ராஜீவ் மெஹரிஷி இந்தியாவின் பதிமூன்றாவது தலைமை கணக்கு தணிக்கையாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மூன்று போக்குவரத்து விதிமுறை மீறல்கள் குறித்து பொதுமக்கள் காவல்துறையில் நேர நேரடியாக புகார் அளிப்பதற்காக போலீஸ் இஐ எனும் மொபைல் செயலி தமிழகத்தின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நான்கு இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி அன்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் நூத்தி உறுப்பினராக அமெரிக்கா சேர்க்கப்பட்டுள்ளது நற்றினை வானொலி மற்றும் நற்றிணையின் அனைத்து பதிவுகளையும் மிகவும் எளிமையாக கேட்டிச்சு வைக்க, நட்டினை ஆண்ட்ராய்டு செயலியை பிளேஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சடகோ இறந்த ஆண்டு எது இரண்டு குடும்ப பெண்களுக்கு விளக்கினை போன்றவர்கள் யார் மூன்று நாய்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது நான்கு தொன்னூத்தொன்பது மலர்களை கொண்ட தமிழ் நூல் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி